ஹதீஸ் எழுநூற்றி பதினான்கு உமர் அபி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உம்ராஸ் அய்ய நபி சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களிடம் நான் அனுமதி கேட்டேன் அவர்கள் எனக்கு அனுமதி தந்தார்கள் சகோதரரே உமது துவாவில் எங்களை மறந்து விடாதே என்று நபி சொல்லுல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனால் இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட நபிசல்லு அனிந்தம் அவர்களின் வார்த்தைகளால் நான் அதிக சந்தோஷம் அடைந்தேன் என்று உமர் ரபியுள்ளாஹும் அவர்கள் கூறினார்கள் அபுதாவு ஒன்று நான்கு ஒன்பது எட்டு திருமிதி அறிவிப்பில் சகோதரரே உமது துவாவில் எங்களையும் இணைத்துக் கொள்வீராக என்று இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்